நூற்றி நாற்பத்தி ஒன்று அபு மூசார் அதிர்ந்து அறிவிக்கின்றார்கள் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தர்மம் செய்வது கடமையாகும் என்று நபிஹு அவர்கள் கூறினார்கள் தர்மம் செய்ய பொருள் வசதி எதையும் ஆனால் என்ன செய்வது என்று கேட்டேன் அவர் தன் கைகளால் உழைத்து தானும் பயன் பெற்று தர்மம் செய்வார் என்று நபி சொல்லாஹு அலிகுல் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதற்கும் இயலாதவர் குறித்து என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டேன் கவலையுடன் உள்ளவரின் தேவைக்கு உதவுவார் என்று நபி சொல்லு அலிகு வல்லம் அவர்கள் கூறினார்கள் என்ன செய்வது என்று கேட்டேன் தீமையை விட்டும் தன்னை தடுத்துக் இதுவும் தர்மம் போல்தான் என்று நபி சொல்லாஹு அலிகுல் வசல்ல கூறினார்கள் புகாரி ஒன்று முஸ்லிம் ஒன்று